அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றை பொரை போர்க்களத்துள் புகுந்தார் பலராயினும் வீரமுடையவரே அங்கு போரிட்டு வெல்வார் அதுபோல ஒரு குடியுள் பிறந்தார் பலர் திரண்டிருப்பினும் ஆற்றலுடையவர் மீதே அதன் பாரம் அமைந்து நிற்கும் குடியின் பாரத்தை உரிமையை பொறுத்தல் அக்குடியில் பிறந்தார் பலருள் ஒருவரிடத்திலேயே உள்ளது விதுர நீதியில விதுரர் சொல்லுகிறார் திருத்ராஷ்டிரிட்ட நூற்றி ஒன்னாவது ஸ்லோகத்தில் பிராப்த பதம் நவியதே கதாச்சித்து உத்தியோகம் அன்விச்சதி சாப்ரமத்தா துக்கஞ்ச காலே महात्मा மகாத்மா துரந்தர தஸ்யஜிதா சபத்னா இதோட அர்த்தம் என்னென்னா நெருக்கடியை கண்டு கலங்காம கவனம் சிதறாம பணியில் இறங்கி அதாவது வேலையில் ஆழமாக இறங்கி பெருந்தன்மை உடையவனாக இருந்து கொண்டு நேர்கின்ற துன்பங்களை எல்லாம் பொறுத்து பொறுப்பை எடுத்துக்கொண்டு காரியம் பண்ணுற அரசனால் எதிரிகள்லாம் தோற்று போகின்றார்கள் என்பது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று குரட்பாக்களையும் குடியின் மேன்மைக்கு பாடுபடுபவருடைய சிறப்பை உபதேசம் பண்ணினார் அதாவது நிறைய பேர் பிறந்திருக்கலாம் ஆனால் சில பேர் தான் அதை பொறுப்பெடுத்துக்கொண்டு உற்சாகத்தோட காரியத்தை நடத்திட்டு போவாங்க அவங்க பின்னால் தான் மற்றவங்கள்லாம் இருந்து கொள்ள வேண்டி இருக்கும் அது பிடிக்கிறதோ பிடிக்கிறதையோ பொறாமல் இருந்தாலும் ஏன்னா தங்களுக்கு அந்த சக்தி கிடையாது ஆகையினால சக்தியுடையவன் பின்னால் தான் இருக்கணும் அதெல்லாம் அவர் சொல்லாட்டாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் யாரோ ஒரு லீடர் வேண்டியிருக்கு எல்லா இடத்துலையும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் ஒரு எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி அது ஸ்மால் லெவலில் இருந்தாலும் சரி வேர்ல்டு லெவல்ல இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒருத்தர் அதாவது நான் முன்ன நின்னுண்டு பொறுப்பெடுத்துட்டு வேலை செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் பின்னால்தான் எல்லோரும் திரண்டு செய்வார்கள் நல்ல எக்ஸாம்பிளோடு சொல்லியிருக்கார் எப்போ பேர் போர்க்களத்தில் ரொம்ப வீரமாக சண்டை போடுறவன் தான் தைரியமாக அவன் பின்னால் தான் எல்லாரும் வீரர்களும் சேர்ந்துட்டு போவார்கள் அது மாதிரி சமூகம் உயரணம்னு ஒருத்தன் வந்து முன்னால் நின்று கங்கணம் வேலை செஞ்சால் அவங்க கூட தான் பல பேர் சேர்ந்து போவார்கள் போக வேண்டும் என்ற கருத்தும் இங்கே அடங்கியிருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு குரட்பா பதவரை பார்க்கலாம் அமரகத்து போர்க்களத்தில் கண்ணர் போல பலருக்கு இடையில் பொறுப்பேற்று கொள்ளும் அஞ்சாத வீரனை போல தமரகத்தும் தாம் பிறந்த குடியிலும் பலர் இருந்தாலும் பொரை அதன் பாரத்தை ஆற்றுவார் தாங்க வல்லவர் மேற்றே மேல்தான் பொறுப்பு உள்ளது போர்க்களத்தில் பலருக்கு இடையில் பொறுப்பேற்று கொள்ளும் அஞ்சாத வீரனை போல தாம் பிறந்த குடியிலும் பலர் இருந்தாலும் அதன் பாரத்தை தாங்க வல்லவர் மேல்தான் பொறுப்பு உள்ளது அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றை பொறை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்